நற்றினையின் எழுவத்தி மூன்றாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் நான் போன வாரம் தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள் தினம் அப்புறம் அது சம்பந்தமான அஞ்சல் தலை தகவல்களை சொல்லியிருந்தேன் இல்லையா அதை கேட்டுட்டு ஒரு நேயர் எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னார்வலர்கள் பற்றின தகவல்கள் சிறப்பாக இருந்ததாக சொன்னார் அதே நேயர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பற்றின அஞ்சல் தலை தகவல்கள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி சொல்ல கேட்டுக்கிட்டார் ஸோ அந்த நேயரோட விருப்பத்தை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலையில் சில சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பற்றின தகவலையும் அது சம்பந்தமாக பல்வேறு உலக நாடுகள் இந்தியா உள்பட வெளியிட்ட அஞ்சல் தலை தகவல்களை பேசி தெரிஞ்சுக்கலாமா வாங்க தன்னார்வலர்கள் அப்படிங்கிறவங்க பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒரு குழுவாக ஒருங்கிணைஞ்சு மக்களுக்கு சேவை செய்கிறவங்கன்னு பார்த்தோம் இல்லையா இந்த தன்னார்வலர்கள் எல்லோரும் தனித்தனி குழுவாக செயல்பட்டு மக்கள் சேவை புரியறது பல நூற்றாண்டுகளாக நடந்துட்டு வந்த ஒன்று இந்த பல்வேறு தன்னார்வ குழுக்களை ஏன் ஒருங்கிணைத்து செயல்பட வைக்கக்கூடாதுன்னு சிக்காகோவில் பவுல் பீ ஹாரிஸ்ங்கிறவரும் அவரோட நண்பர்கள் மூணு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் வருடம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தொடங்கின சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பன்னெண்டு லட்சம் உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வர்ற பன்னாட்டு சுழற்சங்கிற ரோட்ரி இன்டர்நேஷனல் இத்தன்னார்வ நிறுவனம் உலக நாடுகளில் அமைதி நல்லிணக்கம் வளர பெரும் நிறுவனங்கள் மற்றும் அந்நிறுவன அதிபர்கள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தொண்டு நிறுவனம் சேவை செய்ய தொடங்கினாங்க இந்த நிறுவனத்தோட தலையாய குறிக்கோள்னு பார்த்தா அது தன்னை விட மேலானது சேவைங்கிறது அதாவது சர்வீஸ் எபவ் செல்ஃப் ரோட்ரி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சிறப்பிக்க முதன் முதலாக அஞ்சல் தலை வெளியிட்டது ஜெர்மனி இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் எல்லாம் சேர்ந்த அரசாண்ட சார் நாடு தான் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் வருடம் ரோட்ரியோட ஐம்பதாவது வருடத்தை கொண்டாடும் விதமாக ஒரு அஞ்சல் தலையை அந்த நாடு வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பல்வேறு நாடுகள் பல்வேறு சமயங்களில் ரோட்ரி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோட சேவைய தங்களோட நாட்டு அஞ்சல் தலைகள் மூலமாக பெருமைப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் அத்தன்னார்வ நிறுவனத்தை தொடங்கின பவுல் பி ஹாரிஸை சிறப்பிக்கவும் நிக்கர்குவா பார்படாஸ் வெர்ஜின் ஐலாண்டு மொனோக்கோ ஜாம்பியா போன்ற நாடுகள் அஞ்சல்தலை வெளியிட்ருக்காங்க இதே காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் அமெரிக்காவை சேர்ந்த மெல்வின் ஜோன்ஸுங்கிறவருக்கு மக்களை நாடுகளோட கலாச்சாரம் சமுதாயம் ஒழுக்கம் பற்றின மக்களிடையே விழிப்புணர்வு கண்பார்வையற்றவர்களுக்கு மருத்துவ வசதி இரத்த தானம் இப்படி பல்வேறு சேவைகளை மக்களுக்கு அளிக்க அவர் ஆரம்பித்த தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் பன்னாட்டு அரிமா சங்கங்கிற லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் நலிவடைந்த மக்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் தங்களோட 14 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு இருநூற்றி மூணு நாடுகளில் சேவை செஞ்சிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அரிமா சங்கம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது நாம் சேவை செய்கிறோம் அதாவது வி சர்வ் அப்படிங்கிற குறிக்கோளோடு மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டு நிறுவனத்தோட தலைவராக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்தவர் நரேஷ் அகர்வாலுங்கிற இந்தியர் பன்னாட்டு அரிமா சங்கத்தோட தலைவராக இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரோஹித் மேத்தாங்கிறவரும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருடத்தில் அசோக் மேத்தாங்கிற இந்தியர்களும் இருந்திருக்காங்கங்கிறது இந்தியாவில் இத்தன்னார்வ தொண்டு நிறுவனம் செஞ்சிட்டு வர பல்வேறு சேவைகளே காரணங்கிறதுல சந்தேகமே இல்லை பல நாடுகளில் தன்னோட சேவைகளை நடத்திட்டு வர்ற அரிமா சங்கத்தை அந்தந்த நாடுகள் அஞ்சல் தொலை வெளியீடுகள் மூலமாக பெருமைப்படுத்தியிருக்காங்க நிக்கரகாங்கிற தென்னமெரிக்க நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் ஆறு அஞ்சல் தொலைகளை வெளியிட்டது தான் அரிமா சங்கத்தை முதன்முறையாக அஞ்சல் துறை மூலமாக சிறப்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழில் நூறாவது வருடத்தை கொண்டாடின அரிமா சங்கத்தை இந்திய அஞ்சல் துறை பதினைந்து ரூபாய் அஞ்சல் தொலை வெளியிட்டது அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை பாராட்டும் விதமாக அமைஞ்சது தொண்டு நிறுவனத்தோட முதல் தலைவரான மெல்வின் ஜோன்ஸை சிறப்பிக்க மொனோக்கோ பெராக்வே பனாமா போன்ற நாடுகள் அஞ்சல் தொலைகளை வெளியிட்டிருக்காங்க அரிமா சங்கத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையோட ஜென்ரல் அசம்பிளியில் பல்வேறு நாடுகளோடு கூட தன்னார்வ தொண்டு நிறுவனமான அரிமா சங்கம் ஒரு சிறப்பு உறுப்பினராக அங்கீகாரமும் இந்நிறுவனத்துக்கு இருக்குது தங்களோட கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைக்க இது ஒரு சிறப்பு அனுமதியாக அரிமா சங்கம் முன்னெடுத்துகிட்டு வருது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மெக்சிகோ நாட்டில் ஹென்ரி ஜிசின்பயருங்கிறவரனால தொடங்கப்பட்டு இன்றைக்கும் குறிப்பாக பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குட்பட்ட இளைஞர்களால் சமூக சேவை செஞ்சுட்டு வர்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் ஜேசிஐ அப்படின்ட்டு அழைக்கப்படுற பன்னாட்டு ஜூனியர் சேம்பர் சுமார் எண்பது நாடுகளில் தன்னோட உறுப்பினர்களை இத்தொண்டு நிறுவனம் நிர்வகிச்சுட்டு வராங்க இந்தியாவில் ஆயிரத்தி வருடம் கொல்கத்தாவில் தன்னோட கிளையை உருவாக்குனாங்க இளைஞர்கள் சமூக சேவை பொருளாதார வளர்ச்சி முதலான நாட்டில் ஈடுபட வைக்க இத்தொண்டு நிறுவனம் தன்னை ஈடுபடுத்திட்டு வராங்க ஆஸ்திரேலியா தைவான் பிலிப்பைன்ஸ் நேபாள் போன்ற பல்வேறு நாடுகள் இத்தொண்டு நிறுவனத்தோட சேவைகளை பாராட்டி அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க மக்களுக்கு தேவையான பல்வேறு சமூக சேவைகளை அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் தான் செய்யணுன்ட்டு இல்லாமல் இப்படிப்பட்ட பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் செய்யலாங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே நாம் இன்றைக்கி பேசி தெரிஞ்சுக்கிட்டது அரசாங்கங்கள் வழி வைத்து கொடுக்குற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க அவங்களோட மக்கள் சேவை தொடரட்டும் அடுத்த வாரம் நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில் ஒரு சிறந்த விளையாட்டை பற்றியும் அது சம்மந்தமான அஞ்சல் தலை தகவல்களோடு நம்ம பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்